ார்கள்க்கு செல்லும் போதும் தம் கைகளை உயர்த்தினார்கள் ருக்கு விலிருந்து தலையை உயர்த்தும் போதும் தம் கைகளை உயர்த்தினார்கள் நபிசல்லு அலிஹசல்லம் அவர்கள் இவ்வாறு செய்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டார்கள்